ஸ்ரீகுருப்பியோ நம அபார கருணா சிந்தும் ஜானதம் சாந்தரோபிணம் ஸ்ரீ சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான் வஹம் ஸ்ராத்திலே பிராமண போஜனத்துக்கு முன்னாடி தத்தம் பண்ணின பிறகு ஆபோஷனம் போடுற சமயத்தில் நமஸ்காரம் பண்ணுற பொழுது தத்தமானவுடனே ஒரு ஸ்லோகம் சொல்லப்படணும்னு நம்முடைய தர்மசாஸ்திரம் சொல்கிறது பாஜன சமீபே யவசித முதக்கம் நினைய பக்தியா பிரணாமம் குறியாத் அப்படின்னு தர்மசாஸ்திரம் காட்டுறது அப்படி இலையில அத்தனையும் பரமாறின பிறகு தத்தமான பிறகு யவேங்கர தானியத்தோடு சேர்ந்து தீர்த்தத்தையும் வச்சுண்டு மந்திரம் சொல்லி அதை தத்தம் பண்ணின பிறகு பக்தியோடு கூட நமஸ்காரம் பண்ணணும் அன்னம் பிரம்மாத்மகம் தியாத்வா துஜமாத்மானம் கயாம் தியாத்வா போக்தாரம் சதாதரம் அப்படின்னு தர்மசாஸ்திரம் காட்டுறது அண்ணம் இந்த சாப்பிடக்கூடிய பிராமணன் தான் இவர்களை பிரம்மஸ்வரூபமாக தியானம் பண்ணிக்கணும் நாம் ஸ்ராத்தம் பண்ணக்கூடிய பூமியை கயையாக தியானம் பண்ணிக்கணும் அந்த போக்தாக்கள் போஜனம் பண்ணுறவர்களை கதாதராக விஷ்ணுவாக தியானம் பண்ணிட்டு நமஸ்காரம் பண்ணணும் அப்படி நமஸ்காரம் பண்ணுற பொழுது சொல்லக்கூடியதான ஸ்லோகம் அந்த ஸ்லோகத்தில் பதினான்கு விதமான பாதங்களை தியானம் பண்ணிக்கணும்னு அந்த ஸ்லோகம் நமக்கு காட்டுறது அதற்கேன்னு உள்ள சரித்திரத்தை தான் பார்த்துன்னு வரோம் மேற்கொண்டு அந்த கஜாசுரன் அத்தனை பேர்களையும் தனக்கு வேண்டியவர்கள் அத்தனை பேரும் இராட்சசர்கள் துஷ்டர்கள் அத்தனை பேர்களையும் பிரம்மலோகத்திற்கு அனுப்புகிறான் ஆகையினாலே ஒரு பெரிய குழப்பம் ஏற்பட்டு போயிடுது யமனுக்கு புண்ணியம் பண்ணுறவர்களை ஸ்வர்க்கத்திற்கும் பாபம் பண்ணுறவர்களை நரக்கத்திற்கும் அனுப்பின் இருக்கிற விபாகங்கள் மாறிப்போயிடுது யமனுக்கு என்ன பண்ணுறதுன்னு புரியல தேவதைகள்கிட்ட வந்து முறையிட்டு தேவதைகள் யமனோடு கூட பிரம்மா போய் இப்படி ஒரு குழப்பம் வந்துடுதோ என்ன பண்ணலாம்னு கேட்டாள் அனைவருமாக சேர்ந்து விஷ்ணுவிடம் போய் ஷரணாகதி பண்ணி பகவானிடத்துலே கேட்போம்னு அத்தனை பேரும் பகவான் விஷ்ணுக்கிட்ட போய் நமஸ்காரம் பண்ணி கேட்டா இப்படி ஆயிடுத்தே இதை எப்படி தடுக்கிறது அப்படின்னு புரியலேன்னு கேட்டான் அப்போது பகவான் சொன்னார் இது வந்து அவன் தபஸ் பண்ணி இப்படி ஒரு வரண அடைஞ்சு இப்படி பண்ணுறா இதை எப்படி தடுக்கிறது அப்படின்னா இன்னொரு தபஸனாலே தான் இதை நிறுத்த முடியும் அதாவது துஷ்டர்களை நல்லவர்களாக மாற்றுறதுக்கும் நல்லவர்களை ரட்சிப்பதற்கும் ஒரு உபாயம் உண்டு அப்படின்னு சொன்னால் அது யஜம்தான் யாகத்தினாலே தான் மாற்ற முடியும் துஷ்டர்களை சம்ஹாரம் பண்ணுறதுங்கிறது நிவர்த்தி இல்லை துஷ்டர்கள் துஷ்டர்கள் அந்த துஷ்டத்தனத்தை நிறுத்தணும் தப்பு காரியங்களை நிறுத்தணும் நல்லவர்கள் காப்பாற்றப்படணும் அப்படின்னா அதற்கு யஜம்தான் நமக்கு சரியான உபாயம் ஆகினாலே பிரம்மாவை கொண்டு அதே கயாசுரன்ட்ட அவனுடைய தேகத்தில் யாகம் பண்ணுறதுக்காக கேளுங்கோன்னு பகவான் சொல்கிறார் பிரம்மாவிடத்தில் பிரம்மா நேராக அந்த கயாசுரனை போய் பார்த்து பேசுகிறார் பிருவியம் யானி தீர்த்தாணி திருஷ்டா ப்ரமதா மயா யஜ்ன்து நேத்தானி பவித்திராணி சரீரதாசுரா ஒரு யாகம் பண்ணணும் சத்திர யாகம் பண்ணணும்னு சங்கல்பம் அதற்காக இந்த பூமியை பூரா தேடி பார்த்தால் அனைத்து தீர்த்தங்களுடைய உள்ள இடமாகவும் புண்ணியக்ஷேத்திரங்கள் சேர்ந்த இடமாகவும் இந்த பூமியில் எந்த இடமுமே இல்லை நீ இருக்கிற இடம் மாத்திரம்தான் அப்படி இருக்கு தயா தேக பவித்ரத்துவம் பிராப்தம் விஷ்ணு பிரசாததா அத்த பவித்திரம் தேகம் ஸ்வம் யஜ்ஞார்த்தம் தேஹி மேசுரா ஹே அசுரா நாங்கள் யாகம் பண்ணணும் உன்னுடைய தேகம் ரொம்ப பவித்திரமாக உள்ளது இந்த பிரதேசமும் ரொம்ப பவித்திரமான இடம் என்ன விஷ்ணுவனுடைய அனுகிரகத்தினாலே இந்த இடம் அப்படி ஆயிருக்கு நீ அடைஞ்சிருக்க ஆகையினாலே உன்னுடைய தேகத்தோடு கூட இந்த இடத்த கூட நாங்கள் யாகம் பண்ணணும்னு பிரம்மா கேட்குற ஆஹா தன்யோகம் நாங்கள் கையாசுரன் ஆகட்டும் ஏன்னா யஜ்யம் பண்ணுறதுனால யஜ்ஞபலனும் சேர்ந்து எனக்கு கிடைக்கும் ஆகையினாலே அவசியம் நான் உங்களுக்கு தரேன் அப்படின்னு சொல்லி அவன் கீழே படுத்துண்டான் நான் கீழே படுத்துக்கிறேன் எனக்கு மேல வேதி போட்டு யாகம் பண்ணுங்கோன்னு இத்தியுக்வா சோபதத் பூமௌகல்பே கஜாசுரா கீழே படுத்துனுட்டான் வடக்கு தலை வச்சு தெற்கு பக்கம் கால் நீட்டிண்டு பெரிய சரீரமாக எடுத்துட்டான் நூறு யோஜனை ஒயரம் அறுபது யோஜனை அகலமுள்ள பெரிய சரீரமாக எடுத்துண்டு அந்த கோலாகலகிரியில் படுத்து நுட்டான் ததா கோலாகலே கிரௌ சிர்கிருத்தோத்தரே தைத்தியா பாதவு குருத்வாது தக்ஷினே அப்படி தெற்க கால்களை நீட்டிண்டு சிரச வடக்கு பக்கமாக வச்சுண்டு அப்படி படுத்துண்டு என் மேலே வேதி போட்டு யாகம் பண்ணுங்கோன்னு சொன்னான் பிரம்மாவும் அத்தனை தேவதைகளையும் கூப்பிட்டு வேதி போட சொல்லி யமனை கூப்பிட்டு அந்த இடத்த சுத்தம் பண்ண சொல்லி வேதி போட்டு யாகம் நடக்கிறது சத்திர யாகம் சத்திர யாகம்னால் ரொம்ப நாள் நடக்கக்கூடியதான யாகம் அது அதில் சயனம்னு ஒரு அங்கம் ஒன்றும் உண்டு யாகத்தில் சயனம்னா செங்கல்கள் தயார் பண்ணி அந்த செங்கல்களை ஒவ்வொரு செங்கலையும் மந்திரம் சொல்லி அந்த இடத்துல அடுக்கி மேல் அக்னியை பிரதிஷ்ட பண்ணி அதில் யாகம் பண்ணணும் அதற்காக கல்லுகள் தயார் பண்ணி கல்லுகளை கொண்டு வந்து மந்திரம் சொல்லி அந்த கயாசுரன் மேலே அடுக்கிறான் அவனுக்கு பாரம் தாங்கல்ல அவனுக்கு கல்லுகளை மேலே அடுக்க அடுக்க அவன் உடம்பை அசைச்சுட்டே இருக்கான் பாரம் தாங்காமல் அந்த வேதி இடம் அசைந்துண்டே இருக்கு அதனாலே பிரம்மா அந்த கயாசுரனை கூப்பிட்டு அப்பா அந்த இடம் நகுந்துட்டே இருக்குது அசையப்படாதப்பா ஏன்னா அந்த இஷ்டகைகளை வைக்கிற பொழுது தயா தேவதயாங்கிரஸ்வத் துருவாசீதா அப்படின்னு சொல்லி வைக்கிறோம் த்ருவாசீதா அப்படின்னா அசையாமல் இருக்கணும் நீ அசையாமல் இருன்னு சொல்லி ஒவ்வொரு கல்லையும் வைக்கிறோம் அந்த கல் அசையப்படாது ஆனால் நீ உடம்ப அசைஞ்சுட்டே இருக்கிறதுனால இந்த கல்லுகள்லாம் அசையிறது நீ அசையாமல் இருக்கணும் அப்படின்னு ஆனால் அது அவனால் முடியல உடனே பிரம்மா விஷ்ணுவை தியானம் பண்ணிட்டு விஷ்ணுவை பிரார்த்தனை பண்ணினார் பகவான் ரொம்ப பாரமான ஒரு தேகத்தை எடுத்துட்டு அந்த யாகசாலைக்கு வந்துட்டார் அங்கே வந்து பெரிய ஷிலாரூபமாக கல் பெரிய கல் மாதிரி ஒரு பெரிய அவதாரம் எடுத்துட்டு அங்கே யாகசாலைக்கு வந்து காலை அமைக்கிண்டு அங்கே வந்து உட்கார்ந்தார் அப்படி காலை அமைக்கின்ற உட்கார்ந்தத்தினாலே தான் அவருக்கு கதாதரகான பேர் ஸ்திதா இத்தேஷ ஹரிணா தஸ்மாத் ஆதிகதாதரா ஆதி கதாதரன்னு பகவானுக்கு பேர் ஆத்தியா கதையா மீ பீதா தஸ்மாத் தைத்தியஸ்திரீகிருதா ஸ்திதயித்தேஷ ஹரிணா தஸ்மாத் ஆதிகதாதரா அப்படி உடம்ப அசையப்படாதுன்னு காலை அப்படி ஊ நின்று உட்கார்ந்த அந்த யாகசாலையில் மத்தியத்தில் அப்படி வந்து உட்கார்ந்த உடனே அதற்கப்புறம் அவனால் அசைய முடியல இந்த கயாசுரனால் அவனுக்கு தெரிஞ்சு போச்சு இது ஏதோ வேறேதோ காரணத்திற்காக இது நடக்கிறது அப்படிங்கிறத புரிஞ்சு நட்டான் கயாசுரன் உடனே பிரம்மாகிட்ட எனக்கு ஒரு வரம் கொடுக்கணும்னு கேட்டான் இந்த உடம்பு அமைச்சின் இருக்கிறதுனாலே அந்த வழி தாங்காமல் பிரம்மாகிட்ட வரமாக பிரார்த்தித்தான் கயாசுரன் என்ன வரம் கேட்டான் என்னங்கிறத அடுத்த உபன்யாசத்துலே பார்ப்போம்